हदीस அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சைதான் உங்களின் ஒவ்வொரு காரியங்களிலும் வருகை தருகிறான் உணவு உண்ணும் போது கூட அவன் வருகை தருகிறான் உங்களில் ஒருவரது உணவு கீழே விழுந்துவிட்டால் அதை அவர் எடுத்து அதன் தூசியை அகற்றிவிட்டு பின்பு அதை சாப்பிடட்டும் சைதானுக்காக அதை விட்டுவிட வேண்டாம் சாப்பிட்டு முடித்து விட்டால் தன் விரல்களை சூப்பட்டும் தன் உணவில் எதில் பறக்க உள்ளது என அவர் அறிய மாட்டார் என்று நபி செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு பூஜ்ஜியம் மூன்று மூன்று ஒன்று மூன்று ஐந்து